ओम मातुलो यस्य जननी सर्वमंगला ஓீகாந்தோ மாலோய ஜனக்கோவே குஞ்ஜரீ ஸ்தூயம் விபுர்வேதப்பாரை सामे सरस्वती ேசத்துிபிரா சரஸ்வத்துஷமீதிமுதிரா கரெர்வீம் கமலாசனாட்டிப்பிரம் திரிணேத்தாஜேஹமா தாம் சர்வமலமா ஷேத்யே கௌரி நாராயணி நமோஸ் சிஸிவினா சனாமே நாராயணி நமோஸ் ஷரப்பாவி நாராயணி நமோஸ் ீூத மாதேணம் நமஸ்தை நமஸ்தை நமஸ்தை நமோ நமதிணாந்திரை பாத்திரம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மதுபி நமா ஸ்ரீதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சனோஸ்மே மாதுச்சமேவையம் மமதேவ ஓம் நமோ விதியசம்பிரதாயிபோ மஹோ நமோ குருபியோபிப்பிரகோவாஹமஸ்மி அனைவருக்கும் மனுமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இன்று முதல் அக்னி என்கிற ஒரு ஒரு அமைப்பிலே விஸ்வ வித்யாஸ்தானம் என்று சம்ஸ்கிருதத்திலும் தமிழில் குளோபல் கிளாஸ் ரூம் என்று சொல்லக்கூடிய இந்த வகுப்பிலே விஷ்ணு சகசிரநாம பாஷ்யத்தை முதலில் தொடங்குகிறேன் வாக் ஜேன கல்பதாம் என்று இந்த அக்னி லோகோவில் கீழே போட்டிருக்கும் இந்த வாக் இந்த சொற்கள் சமூக நன்மையின் பொருட்டு எப்பொழுதும் பயன்படட்டும் ஆயுர் யஜேன கல்பதாம் பிராணோ யஜேன கல்பதாம் அப்பானோ யஜ்யேன கல்பதாம் வியானோ யஜேன கல்பதாம் சக்ஷுர் யஜேன கல்பதா குஸ்ரோத்தஞ் யஜேன கல்பதாம் மனோயே கல்பதாம் வாக்யஜேன கல்பதா மாத்மா யஜேன கல்பதாய் யஜோ யஜேன கல்பதாம் இது ஒரு பிரார்த்தனை வேதத்தில் சமக்கத்தில் இந்த ஆயுசு யஜத்துக்காகவே இருக்கட்டும் பிராணன் அபானன் எல்லாமே யஜ்யத்துக்காகவே இருக்கட்டும் அப்படி சொல்லி பிரார்த்தனை பண்ணியிருக்கு அதனால் நம்ம இது வகுப்பாக இருக்கிறதுனால வாக்கு யக்ஞேன கல்பத்தாம் இந்த வாக்கு யக்ஞத்துக்காக இருக்கட்டும் அப்படின்னு இந்த அக்னிங்கிற விஸ்வ லோகோ அதில் அப்படி போட்டிருக்கோம் சென்ற வாரமே இதை தொடங்கியிருக்கோம் இருந்தாலும் இப்போதான் வகுப்பு தொடங்குகிறது இந்த விஸ்வ வித்யாஸ்தானம் குளோபல் கிளாஸ் சென்ற வாரம் தொடங்கப்பட்டு விட்டது ஸ்ரீமான் தர்மாத்மா யக்ன சுப்ரமணியம் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் ஜெகத்குருக்களுடைய ஆசைகளோடு முதல் வகுப்பாக இன்றைக்கு விஷ்ணு சகசிரநாமம் புதன்கிழமை தோறும் இதே நேரத்தில் காலை பத்து பதினோ பத்து மணி முதல் பதினோரு மணி வரை விவேக சூடாமணி ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற வகுப்பு அது வெப்காஸ்ட்டும் செய்யப்படும் அடுத்ததாக சனிக்கிழமை தோறும் சாயங்காலம் ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஜீவ அப்படிங்கிற ஒரு வகுப்பும் நடைபெறும் பிறகு வகுப்புகள் கூட்டப்படும் முதலில் இப்பொழுது இந்த மூன்று வகுப்புகளை இந்த க்ளோபல் கிளாஸ் ரூமில் தொடங்குகிறோம் யாரெல்லாம் இந்த இங்கே எனக்கு நேரில் இல்லாவிட்டாலும் இந்த வகுப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்காகவும் நான் மனசார பிரார்த்தனை பண்ணுறேன் நிர்விக்னமாக நீங்கள் எல்லோரும் இந்த சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ண வேண்டும் என்று பகவானையும் குருநாதரையும் பிரார்த்தனை செய்து உங்களையெல்லாம் மனமாற வாழ்த்துகிறேன் இந்த பாரத தேசத்தில் நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகளெல்லாம் நமக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு பாதையை போட்டு கொடுத்துருக்கிறார்கள் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் திருவள்ளுவர் நிறைமொழி மாந்தர் என்பதை சம்ஸ்கிருதத்தில் ரிஷி என்ற அர்த்தத்திலே எடுத்துக்கொள்ளுகிறோம் அவர்கள் இந்த சாஸ்திரங்களையெல்லாம் நமக்கு அருளியிருக்கிறார்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வாழ்க்கை நெறிமுறைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் நாம் யார் என்ற உண்மையும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் இந்த உலகம் என்றால் என்ன இந்த உலகத்துக்கும் நமக்கும் இருக்கின்ற இந்த தற்காலிக தொடர்பு இது எத்தகையது என்பதையெல்லாம் அவர்கள் நமக்கு தெளிவாகவே உபதேசித்திருக்கிறார்கள் குறிப்பாக குறிப்பாக இந்த மனித உடலிலே வாழ்கின்ற வாய்ப்பு உயிர்களாகிய நமக்கு தற்காலிகமாக கிடைத்திருக்கிறது இதை எப்போவும் மறக்கக்கூடாது நாம நம்ம சாஸ்திரப்படி நமக்கு பிறப்பு இறப்பு கிடையாது இந்த சரீரத்துக்குத்தான் ஜென்ம மரணம் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற நமக்கு ஜென்ம மரணம் கிடையாது ஆகையினால இந்த சரீரத்தை நம்ம எதுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு நிச்சயம் புருஷார்த்த நிச்சயம்னு அதுக்கு பேர் சாஸ்திரத்தில் அதாவது வாழ்க்கையோட லட்சியம் என்ன அதை அடையறத்துக்கான வழி என்ன சாத்திய சாதன விவேக்கம் அதெல்லாம் வேதங்கள் உபதேசம் பண்ணியிருக்கு சாத்திய சாதன போதகா வேதா வேதங்களுக்கு சாத்திய சாதன போதகஹான்னு பேர் நம்முடைய வாஸ்தவமான சாத்தியம் என்ன அந்த சாத்தியத்தை அடையிறதுக்கான சாதனம் என்ன அப்படிங்கிறத உபதேசம் பண்ணுறது தான் நோக்கம் அதில் எத்தனையோ வேதங்களை சார்ந்து எத்தனையோ கிரந்தங்கள்லாம் இருக்கு அதில் மகாபாரதம் பஞ்சமோ வேதா என்று உபதேசிக்கப்படுகிறது பாரதம் பஞ்சமோ வேதா ஆதிசங்கரே இதை குறிப்பிடுறார் ஐந்தாவது வேதம் என்று அவர் திருவாயாலேயே உபதேசம் பண்ணியிருக்கார் பாரதம் பஞ்சமோ வேதா மகாபாரதம் ஐந்தாவது வேதமாக உபதேசிக்கப்படுகிறது ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் இருக்குது சதசாகஸ்ரீ அப்படின்னே இதுக்கு பேர் சதசாகஸ்ரீ அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சம் தொண்ணூற்றி ஆறு சில்றதான் இருக்குது இருந்தாலும் ஒரு லட்சம் ஸ்லோகங்கள்னு சொல்கிற பழக்கம் தொண்ணூற்றி கொஞ்சம் ஸ்லோகங்கள் இருக்குது அப்புறம் ஹரிவம்சத்தை சேர்த்தா இன்னும் பெருசாகிடும் அதில் ஒரு லட்சத்துக்கு மேலேயே போய்டும் ஹரிவம்சம்னு ஒரு கிரந்தம் அதையும் சேர்த்தே படிக்கப்படுகிறது ஆகவே இந்த மகாபாரதம் உயர்ந்த கிரந்தம் இந்த கிரந்தத்திலிருந்து ஆதிசங்கரர் மூன்று விஷயங்களை எடுத்து வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் ஒன்று சனத் சுஜாத்தியம் மற்றொன்று விஷ்ணு சகசிரநாமம் இன்னொன்று ஸ்ரீமத் பகவத்கீதை இந்த மூன்று கிரந்தங்கள் திருதராஷ்டிரனுக்கு சனத் சுஜாதர் உபதேசம் பண்ணினது அர்ஜுனனுக்கு பகவான் கீதை உபதேசம் பண்ணினார் பீஷ்மர் தர்மராஜாவுக்கு விஷ்ணு சஹசிரநாமத்தை உபதேசம் பண்ணினார் ஒரு செவி வழி சம்பிரதாயமாக ஒரு கருத்து என்னென்னா ஆதிசங்கர பகவத் பாதர் தன்னுடைய குருநாதர்கிட்ட கோவிந்த பகவத் பாதர்கிட்ட நான் எல்லாத்துக்கும் உரை எழுதுகிறேன் உபநிஷத் சாஸ்திரங்களுக்கெல்லாம் நான் பாஷ்யம் எழுதுகிறேன் வியாக்கியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னபோது அவருடைய குருநாதர் நீ முதல்ல விஷ்ணு சஹசிரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணு அது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் அதுக்கு பிறகு நான் முடிவு பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும் விஷ்ணு சஹசிரநாமத்துக்கு அற்புதமான வியாக்கியானம் பண்ணிய பிறகு அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்ட கோவிந்த பகவத்பாதர் நீ எந்த சாஸ்திரத்துக்கு வேணாலும் எழுதிக்க சொல்லிவிட்டார் அதனால தான் ஆதிசங்கரர் மற்ற கிரந்தங்களுக்கெல்லாம் எழுதினதாகவும் முதல்ல விஷ்ணு சஹசிரநாமம் தான் டெஸ்ட் அவருக்கு ஆக விஷ்ணு சகசிரநாம பாஷ்யம் ஆதிசங்கரே பஜ கோவிந்தத்தில் சொல்கிறார் கேஎயம் கீதா நாம சகஸம் பகவத்கீதையையும் சகசிரநாமத்தையும் தினமும் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆக நான் நேரடியாக சாஸ்திரத்துக்குள்ளே வந்துவிட்டேன் ஏன்னா நிறைய முகவரை கொடுக்கலாம் இருந்தாலும் சாஸ்திரத்தை வைத்துக்கொண்டே முகவர்களை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால நேர நான் சங்கர பாஷ்யத்துக்குள்ளேயே நான் நுழையப் போகிறேன் ஆனால் நம்ம சம்பிரதாயமாக சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லின்னு இருக்கோம் வழக்கத்தில் பெரும்பாலும் நம்ம எல்லோரும் விஷ்ணு சஹாஸ்திரநாமம் சொல்கிறோம் அந்த விஷ்ணு சஹஸ்திரநாமத்தில் ஆரம்பத்தில் சில ஸ்லோகங்கள் எல்லாம் நாம் சொல்லி அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் சுருக்கமாக அர்த்தம் சொல்லிவிட்டு ஆதிசங்கரர் வைசம்பாயன ஊவாச்சாக்கு முன்னால் தொடங்குறார் ஸ்ருத்வா தர்மா நசேஷேன அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் தொடங்குகிறார் இது வந்து மகாபாரதத்தில் ஆணுசாசன பருவத்தில் யுதிஷ்டிரருக்கு யுதிஷ்டிரர்னா தர்மராஜா அவருக்கு உபதேசம் பண்ணுகிறார் இதை பற்றி ஒரு வியாக்கியானம் பார்த்தேன் திருதராஷ்டிரன் தன்னுடைய மகன் பேரில் சுதாபிமானா அப்படின்னு அவனுக்கு சுதாபிமானா தன்னுடைய பையன் பேரில் ரொம்ப அபிமானம் அது தமஸுங்கிறார் தமோகுண நித்ரையில் இருந்தாவன் அவனுக்கு மனசில் ரொம்ப துக்கம் இருந்தது அந்த நேரத்தில் சனத் சுஜாதர் வந்து உபதேசம் பண்ணினார் அதே மாதிரி அர்ஜுனனும் வந்து யுத்தத்தில் ரொம்ப துக்கத்தோடு இருந்தான் அது ரஜோகுணம் இவர் இது வந்து திருதராஷ்டிரன் தமோகுணப்பிரதானம் இவன் வந்து அர்ஜுனன் வந்து ரஜோகுணம் ரொம்ப சஞ்சலமாக இருந்தான் அப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதோபதேசம் பண்ணினார் ஆனால் இங்கே தர்மராஜாவுக்கு எந்த துக்கமும் இல்லை யுத்தம் முடிஞ்சு போச்சு அந்த துக்கம் ஒரு பக்கம் இருக்கலாம் இருந்தாலும் இப்போது கிருஷ்ணர் சொன்னார் அவர்கிட்ட போய் தர்மத்தை எல்லோரும் கேட்கணும் பீஷ்மர் வந்து யுத்தராயணத்தை எதிர்பார்த்து கொண்டு அந்த சரசையாவில் அந்த அம்பு படுக்கையில் இருக்கிறார் அவர்கிட்ட போய் நாம் தர்மத்தை எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவர் நிறைய தர்மங்கள்லாம் உபதேசம் பண்ணுறார் பீஷ்மர் அப்போ சத்வப்பிரதானமாக தான் கேட்டான் தர்மராஜா அப்படின்னு ஒரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் சத்வகுணம் மேலோங்கி தான் இருந்தது என்ன நிறைய சத் விஷயங்கள்லாம் கேட்டுன்ட்டு இருந்தேன் கிருஷ்ணர் தான் தூண்டினர் போய் கேளு பீஷ்மர் எல்லாம் பீஷ்ம பிதாமகர் தர்மஜர் அவர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொன்னதுனால தான் இவர்களெல்லாம் போய் அந்த சமயத்தில் போய் பாடம் கேட்கிறார்கள் பாருங்க மரண சமயத்தில் சாஸ்திரோபதேசம் பண்ணுறார் பீஷ்மாச்சாரியர் கிருஷ்ணனே முன்னால் நின்று கேட்குறான் எல்லோரும் அவர்கள் எல்லோருமே இந்த பாடத்தை கேட்கிறார்கள் இது ஒரு விஷயம் நம்ம வழக்கமாக சொல்கிற ஸ்லோகங்களை இப்போ நான் அர்த்தம் சொல்லிவிட்டு சுருக்கமாக நேர சங்கரபாஷ்யத்துக்குள்ளே நான் நுழைகிறேன் நான் வந்து கோரக்பூர் கீதா பிரஸ் அவங்க புக்கை ஃபாலோ பண்ணுறேன் யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் நெட்டில் போனால் கோரக்பூர் கீதா சங்கரபாஷ்யம் அவைலபிளாக இருக்குது யாரெல்லாம் இந்த ஆன்லைனில் இந்த குளோபல் கிளாஸ் கலந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் நெட்டில் போய் அந்த புஸ்தகத்தை எடுத்துக்கலாம் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் அது அந்த புஸ்தகத்தை தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அது ஒரு பக்கம் ஹிந்தியிலையும் இருக்குது ஒரு பக்கம் சங்கர பாஷ்யத்தையும் இருக்கு பாஷ்யமும் இருக்குது பாஷ்யத்தோட அர்த்தத்தை ஹிந்தியிலையும் போட்டிருக்கு அந்த புஸ்தகத்தை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபாந்தையே வியசனப்ரம் சகப் பௌத்தமகல்மம் பராத்மந்தே சுக தா தோனி வியசா விஷ்ணு வியசூப்பை ப்ரமன வாசி நமோ நம அவிக்கா சா பரமாத்மே சதைக்கூ விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே எஸ் எமரண மாத்திரே ஜன்மசம்சாரபந்த விமுச்சியத்தை நமஸ்தை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே இதுக்கப்புறம் சங்கரபாஷ்யம் தொடங்க போகிறது அதனால் இது பழக்கத்தில் சொல்லின்னு இருக்கிறதுனால இன்னொரு ஸ்லோகமும் நான் விட்டு போயிட்டு எஸ் திரதவக் பாரிஷ பரஷத்தம் வினம் நினந்த சதம் விஷ்வகம் முதல் அதுக்கொஞ்சேம்பரம் விஷ்ணு பிரசன்னோபாந்தை தியாயேத்துனா தியானிக்க வேண்டும் யாரை தியானிக்க வேண்டும்னா சுக்ல அம்பரதரம் சுக்லன்னா வெள்ளை அம்பரம்னா न தரம்னா தரித்திருக்கிறவர் சுக்ல அம்பரதரம் அப்படின்னு சொன்னால் வெள்ளை வஸ்திரம் தரித்திருப்பவரை தித்திய பக்தி ஏகவச்சனம் சுக்ல அம்பர்தரம் விஷ்ணும் விஷ்ணும்னு சொன்னால் எங்கும் வியாபித்திருப்பவரை எங்கும் நிறைந்திருப்பவரை சர்வம் வேவேஷ்டி தி விஷ்ணு ஆக எங்கும் நிறைந்திருப்பவரை சசிவர்ணம் சசிவர்ணம்னு சொன்னால் சந்திரனை போன்ற நிறமுடையவரை வெள்ளை நிறம் உடையவர் இங்கே நம்ம திருவலஞ்சொழியில் சுவாமிக்கு பேரே ஸ்வேத விக்னேஸ்வர சுவாமி வெள்ளப்பிள்ளையார் அப்படின்னே பேர் வெள்ள விநாயகர் ஆக சசிவர்ணம் சசின்னு சொன்னால் சந்திரன் சந்திரனுடைய நிறம்னு அர்த்தம் சசிவர்ணம் சதுர்புஜம் நான்கு கைகளை உடையவரை எல்லாத்துலேயும் உடையவரை ஐன்னு போட்டுக்கணும் வெள்ளை நிறம் வெள்ளை நிற ஆடையை உடுத்தி இருப்பவரை எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவரை ந சந்திரனை போன்ற நிறம் உடையவரை நான்கு கைகளை உடையவரை ஒரு கையில் பாசம் ஒரு கையில் அங்குஷம் ஒரு கையில் மோதகம், ஒரு கையில் தந்தம் இதெல்லாம் வைத்திருக்கிறார் அதை நான் விரிவாக சுருக்கமா சுருக்கமாக சொல்கிறேன் சதுர்பூஜம் பிரசன்னவதனம் அவருடைய முகம் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிறது பிள்ளையார்னா ஆஞ்சநேயர்னா மனுஷமுகம்தான் பிரச்சனை ஆகையினால் பிரசன்னவதனம் முகம் வந்து எப்பவும் பிரசன்ன வதனம்னு சொன்னால் முகம் பிரசன்னம்னால் என்ன ரொம்ப ச பிரசன்னா ரொம்ப சார்மிங்காக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனந்தத்தை சுவாத்மாராமம் முதித்த வதனம்னு சொல்கிறோம் இல்லையா தக்ஷிணாமூர்த்திக்கு அதனால் பிரசன்னமான முகம் அவரை தியாயேத் சுக்ராம்பரதரம் விநாயகம் தியாயேத் விஷ்ணும் விநாயகம் தியாயேத் விக்னேஸ்வரம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அது விக்னா நாம் ஈஸ்வரகா தடைகளுக்கெல்லாம் தலைவர் தடைகளை நீக்குபவர் தடைகளை உண்டு பண்ணுபவர் மகா கணேச நிர்பிண்ண விக்னயந்திர பிரகர்ஷிதா அப்படின்லாம் படிக்கிறோம் இல்லையா அதுக்கு அர்த்தம் சொன்னால் டைம் ஆகிடும் அம்பாளுக்கு ஒரே சந்தோஷமாக என்ன சந்தோஷம்னா அப்பா தேரில் போகிறபோது அந்த அச்சானியை முறிச்சு பிள்ளைய அதை பார்த்தா அம்பாளுக்கு சந்தோஷமாக அதனால் லலிதா சாஸ்திரநாமத்தில் இது அதுதான் வேணும் உங்கள் அப்பாவுக்கு திடீர்னு கிளம்பி போயிட்டேன் மகா கணேச நிர்பின்ன விக்னயந்திர பிரகர்ஷிதா அப்படி சொல்லி பார்வதி சந்தோஷப்பட்டாலாம் உங்கள் அப்பா தேரை முறிச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இது லலிதா சாஸ்திரநாமத்தில் பார்க்குறோம் ஆக சுக்ராம்பரதரம் விநாயகம் தியாகேத்து விஷ்ணும் விநாயகம் தியாயேத்து ஷசிவர்ணம் விக்னேஸ்வரம் தியாயேத்து பிரசன்னவதனம் விக்னேஸ்வரம் தியாயேத்து கிமர்த்தம் தியாயேத்து எதுக்காக தியானம் பண்ணணும்னா சர்வவிக்ன உபசாந்தையே தியாயேத் ஒரு காரணம் இருந்தால் தானே அவரை போய் எதுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் நான் தியானம் பண்ணுறேன் பிள்ளையாரே எதுக்கு நான் சாஸ்திரம் படிக்கணும் இந்த வாழ்க்கையில் இடைஞ்சல் வராமல் துன்பம் வராமல் அப்படியே துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை கூடிய சக்தியோடு நான் காரியத்தை பண்ணணும் இன்பமாயது இடையராது ஓங்கவும் துன்பமாயது தூரத்துள் நீங்கவும் என்று தமிழ் பாடல்களில் பார்க்குறோம் ஆகவே விக்னங்கள் விக்னங்கள் நீங்கி சாந்தமாக படிக்கணும் சர்வ விக்ன உபசாந்தை உபசாந்தின்னா நிவிற்த்தின்னு அர்த்தம் நிவிற்த்தி நிவிற்த்தினால கிடைக்கிற சாந்தி விக்ரங்கள்லாம் தடை இல்லாமல் ஒரு காரியம் நெர்விக்னமாக போகணும் ஸ்மூத்லி கோயிங்னு சொல்கிறோம் இல்லையா இடைஞ்சல் பண்ணாமல் காரியங்கள்லாம் அழகாக நடக்கணும் எவ்வளோ இடைஞ்சல் பண்ணுறாங்க நல்ல காரியத்துக்கு நானாவித இடையூறுகள் எந்த காரியம் பண்ணாலும் உடனே அசுரம் வந்து நின்றுடுவான் நான் சொல்லலை அதனால தான் மணி அடிக்கிறோம் எடுத்த உடனேயே எதுக்கு மணி அடிக்கிறோம்னா ஆகமார்த்தந்தூ தேவானாம் கமனார்த்தந்தூ ரசாம் கண்டானாதம் கரோம்யாதவ் தேவதாஹ்வானலாஞ்சனம் என்ன அர்த்தம்னா ஆகமார்த்தந்தும் தேவானாம் தேவர்களெல்லாம் வரணும் மனசு நல்லா சாந்தமாக ஒருமுகப்பட்டுருக்கணும் கெட்ட எண்ணங்கள்லாம் வரக்கூடாது நல்ல எண்ணங்கள் மேலோங்கணும்னு அர்த்தம் ஆகமார்த்தந்தும் தேவானாம் கமனார்த்தந்தும் இரட்சசாம் இராட்சசர்கள்லாம் ஓடணும் நல்ல காரியம் மட்டும்னா உடனே ஆரம்பிச்சுடுவான் எதையாவது சொல்லிகிட்டே இருப்போம் நெகட்டிவாக நிறைய பரப்புறத்துக்கு நிறைய விஷயங்கள் அது இன்றைக்கி ரொம்ப அதிகமாயிருக்கு பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது உடன்பாட்டு முறையில் எல்லாரும் நல்லா இருங்கோ தவறக்கூட மறந்து நல்லதெல்லாம் பண்ணுங்கோ அப்படி சொல்லி நெ உடன்பாட்டு முறையில் இல்லாட்டி நேர்மறை எண்ணங்கள்ங்கிறாங்க உடன்பாட்டு முறை அப்படி பாசிட்டிவாக இருக்கணும் அதுக்காக மணி அடிக்கிறோம் தேவர்கள் வரட்டும் ராட்சசர்கள் போகட்டும் எந்த நல்ல காரியம் பண்ணாலும் உடனே ராட்சசனுக்கு கஷ்டமாயிடு புஷ உடனே வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான் இதில் இந்த ராட்சசர்கள்லே ரொம்ப இதெல்லாம் உண்டு கொஞ்சம் குத் மெது மெதுவாக நெய் அப்படிப்பட்ட ராட்சசன் இருக்கான் ஒரே அடியாக அடிச்சுட்டு போயிடுவான் இதிலையும் வந்து அசுரர்கள் வேறே ராட்சசர்கள் வேறேங்கிறார் கிருஷ்ணர் கீதையில் பார்க்குறோம் ராட்சஸையும் ஆசுரியும் செய்வ பிரகிருத்தியும் மோகினியும் ஸ்ருதாக ஆக எல்லா விதமான விக்னங்கள் ஆத்யாத்மிக ஆதிபௌத்திக ஆதிதெய்விக வின உபசாந்தயே சுக்லாம்பரதரம் விக்னேஸ்வரம் தியாயேத் விஷ்ணு விக்னேஸ்வரம் சசிவர்ணம் விக்னேஸ்வரம் பிரசன்னவதனம் வினேஸ்வரம் தியாயே அதாவது நம்ம உடம்பு மனசே நமக்கு ஒத்துழைக்கணும் படிக்கிறதுக்கு சூழ்நிலையில் வகுப்பு ஆரம்பித்தா அப்போ தான் ரெண்டு பேர் கதவை தரப்பார் அது மாதிரி இடைஞ்சல் அப்போ வந்து வெளியில் வந்து எதா சத்தம் வரும் என்னெல்லாமோ விக்ரங்கள்லாம் வரும் அது மாத்திரம் இல்லை நேச்சுரல் இது இயற்கையினுடைய சீற்றங்கள் பூகம்பம் இது மாதிரி வர்றது வேறு ஏதோ நாம் பண்ணின பூர்வ கருமா அது வேறு ப ரூபங்கள்லாம் நம்மளை பண்ணோம் இதில் இருந்தெல்லாம் விலகி சாஸ்திரத்தை நன்றாக படிக்கணும் அதை அனுஷ்டிக்கணும் இதுக்கு भगवान அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக தான் பிள்ளையாரை இப்படி கும்பிடுறோம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிகனோபாந்தையே எஸ்ய திரதவக்ராத்திய இது வந்து விஷ்வக்சேன வந்தனம் முதல்ல சொல்கிற வந்தனம் வினேஸ்வரவந்தனம் விக்னேஸ்வரவந்தனஸ்தோத்திரம் இது ரெண்டாவது ஸ்லோகம் வந்து விஸ்வக்சேன இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் விஸ்வக்சேனர்னு சொல்லி நம்ம விக்னேஸ்வரருக்கு ஈக்குவலாக அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார் எஸ்ய திரதவக்ராத்தியாக திரதன்ன யான பாரிஷத்தியாக பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் சமாசிரயே நான் சமாசிரயே நன்றாகச் சார்ந்திருக்கிறேன் யாரை விஸ்வக்சேனரை மகாவிஷ்ணுவனுடைய பாரிஷதர்களில் அவர் ரொம்ப முக்கியமானவர் ஆக விஸ்வக்சேனனை நான் நன்றாகச் சார்ந்திருக்கிறேன் அது எப்படின்னா எப்பவுமே அவரை சுற்றி பாரிஷதர்களெலாம் இருந்து கொண்டு எல்லா விக்னங்களையும் போர்க்குற போக்குகிறார்கள் வரக்கூடிய தடைகளையெல்லாம் நீக்கக்கூடியவராக இந்த யானை முகூர்த்த முகத்தை உடைய விஸ்வக்சேனர் விளங்குகிறார் அஹந்த விஸ்வக்சேனரை நாம் வணங்குகிறோம் அடுத்தது வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மனிதயே வாசிஷ்டாய நமோ நம வியாசருக்கு நமஸ்காரம் இது வியாசவந்தனம் ஸ்ரீ வேதவியாசவந்தனம் பிரார்த்தனை வியாசாய விஷ்ணு ரூபாய விஷ்ணு வேற வியாசர் வேற இல்லை விஷ்ணுவினுடைய அவதாரம்தான் வேதவியாசர் வியாசரூபாய விஷ்ணுவே இதெல்லாம் நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது வியாசரை பற்றி நமக்கும் தெரியும் கீதை படிக்கிறப்போ சொல்கிறோம் நமோஸ்துதே வியாச விஷால புத்தே அப்படின்னு சொல்கிறோம் விஷால புத்தே வியாச அப்படின்னு சொல்கிறோம் வியாசர்னு சொன்னால் வேதங்களையெல்லாம் காப்பவர்னு அர்த்தம் பிராமணர்கள் எல்லாம் பிரித்து அவரவர்கள்ட்ட பொறுப்பாக இந்தந்த வேதத்தை நீங்கள் இனிமேல் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு வேதங்களையெல்லாம் பாதுகாக்கிற முறையை கண்டுபிடிச்சி உபதேசம் பண்ணினவர் அதனால தான் நம்மெல்லாம் நாங்கள்லாம் எஜுர்வேதிகள் நாங்கள்லாம் ருக்வேதிகள்னு நம்ம சொல்லிகிட்டுருக்கோம் சில பேர்லாம் நாங்கள்லாம் ரிக்வேதிகள் எஜுர்வேதிகள் சுக்ல எஜுர்வேதிகள் சாமவேதிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வேதவியாசர் தான் காரணம் வியாசாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவின் வடிவமாக இருக்கிறவர் வியாசரூபாய விஷ்ணுவே இதனுடைய அர்த்தம் என்னென்னா வியாசர் வேற விஷ்ணு வேற இல்லை இன்னொரு ஸ்லோகம் இருக்குது அச்சதுர்வதனோ பிரம்மா திபாகுர் அபரோஹரி அபால லோச்சன சம்பு பகவான் பாதராயணஹா இந்த வேதவியாசருக்கு கிருஷ்ணத்வைபாயனர்னு ஒரு பேர் அதுதான் முதல் பேர் அவன் அம்மா அப்பா வச்ச பேர் அதுக்கு பிறகு வேதவியாசருங்கிறது இந்த வேதத்தை எல்லாம் பாதுகாக்கிற முறையை கண்டுபிடிச்சதுனால இன்னொரு பேர் பதரிக்காசிரமத்தில் இருந்து அந்த இலந்த பழம் எலந்த பழமெல்லாம் இருக்கக்கூடிய மரத்துக்கடியிலிருந்து பிரம்மசூத்திரம் போன்ற நூல்களையெல்லாம் எழுதினதுனால அவர் பேர் பதரா என்ன பேர் பதிரின்னு சொன்னால் எலந்த பழம் அதனால்தான் பதிரி பதிரிநாத் அப்படின்லாம் சொல்கிறோமே அது வந்து பதரிங்கிறது இழந்த பழத்துக்கு ஒரு இழந்த பழத்தை சம்ஸ்கிருதத்தில் பதறியும் அங்கே இருந்ததுனால அவருக்கு பேர் பாதராயணர்னு பேர் அவர் எப்படின்னா நாலு முகம் இல்லாத பிரம்மாவான் அச்சதுர்வதனோ பிரம்மா திபாகுர் அபரோ ஹரிகி ரெண்டு கையுள்ள மகாவிஷ்ணுவான் அபால லோச்சன சம்புகு நெற்றிக் கண்ணில்லாத சிவனாம் ஆக இதனுடைய அர்த்தம் என்னன்னா திரிமூர்த்திஸ்வரூபம்னு அர்த்தம் பகவான் பாதராயணா பகவானாகிய பாதராயணர் பிரம்ம விஷ்ணு ருத்ரமூர்த்திஸ்வரூபம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆஹா வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே நமோவை பிரம்மநிதையே பிரம்மநிதைனா என்ன அர்த்தம் வேதத்தினுடைய வேதப்பொக்கிஷம் நிதின்னு சொன்னால் என்ன செல்வ குவியல் பொக்கிஷம் ட்ரெஷர் அது மாதிரி கடலுக்கே வந்து அப்படி தான் சொல்லுவோம் நிதி ராசி கூட்டம் பிரம்ம நிதினா என்ன அர்த்தம் வேதம்ங்கிற நிதி உள்ளுக்குள்ளே செல்வம் இருக்குது பேசுகிறேன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக சரக்கு இருக்கணுமே சரக்குன்னா என்ன தெரியுமில்ல உள்ளுக்குள்ள விஷயம் தெரியணும் சப்ஜெக்ட் இருக்கணும் சப்ஜெக்ட் இருந்தால் தானே பேச முடியும் ஆனால் அவருக்கு இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் மகாபாரதமே எழுதணும்னா பிரம்மசூத்திரம் எழுதணும்னா வேதமெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு ஞாபகத்தில் இருக்கணும் ஆக அறிவு பொக்கிஷம் அறிவு களஞ்சியம் அப்படிங்கிறது தான் பிரம்மநிதி இந்த லௌக்கிக வித்தையை மாத்திரம் இல்லை மகாபாரத்தில் இல்லாத எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோம் லௌக்கிகமாக இருக்கட்டும் வைதிகமாக இருக்கட்டும் எந்த வித்தியையும் அதில் இல்லாதது கிடையாது விஷயம் இல்லாது வியாசோட்சிஷ்டம் ஜெகத்ரயம் அவருடைய வாக்கு படாத வஸ்துவே உலகத்தில் அவர் எழுதாத அவர் அவர் அந்த மகாபாரதத்தில் என்ன இருக்கோ அது அத்தனையும் உலகத்தில் இருக்குது உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்பத்தின சொற்களும் அதில் இருக்குதுன்னு ஆஹ் வியாசாய விஷ் நமோவை வாசிஷ்டாய வசிஷ்டருடைய புத்திரர் சக்தி சக்தியுடைய புத்தர் பராசரர் பராசரருடைய புத்தர் வியாசர் அதனால் அவருக்கு வந்து வாசிஷ்டான்னு ஒரு பேர் வாசிஷ்டருடைய வம்சத்தில் வந்ததுனால வாசிஷ்டாய நமோ நம ஆஹ வியாசாய விஷ்ணு ரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மனிதையே வாசிஷ்டாய நமோ நம அடுத்தது அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனை சதைக்கூபரூபாய விஷ்ணவே பிரபவிஷ்ணவே விஷ்ணவே சர்வ சர்விஷ்ணவே இது விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் அப்போ விக்னேஸ்வரவந்தனம் அப்புறம் விஸ்வக்சேன வந்தனம் அப்புறம் வேதவியாசவந்தனம் அப்புறம் விஷ்ணுவந்தனம் அவிகாராய அவிக்காராய என்ன விக்காரம் இல்லாதவர் மாடிஃபிகேஷன் லஸ் மாடிஃபிகேஷன்லாம் கிடையாது அவிகாரெல்லாம் பிறகு நிறைய பார்க்க ஞாபகம் வச்சு சங்கராச்சாரியார் கிராமர் தான் நிறைய சொல்ல போகிறார் ஆக விஷ்ணு சாஸ்திரம் படிக்க போகிறோமோ கிராமர் படிக்க போகிறோமோ நமக்கே சந்தேகம் வந்துடும் பார்ப்போம் பயந்துடாது ஆதிசங்கரர் வியாக்கரண திருஷ்டியில் நிறைய பேசுகிறார் பார்ப்போம் அப்போ அவிக்காராய சுத்தாய சுத்தாயன்னா தூய்மையானவரை தூய்மையான தூய்மையானவருக்கு அப்படின்னு அர்த்தம் சுத்தாய நித்தியாய எட்டர்னல் எப்பவும் இருப்பவருக்கு பரமாத்மனே எல்லா ஆத்மாவுக்கும் ஆ ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் பரமாத்மனே சதா ஏகரூபாய சதைக ரூபாய எப்பவும் ஒரே அத்வைதரூபமாக இருக்கிறவர் விஷ்ணவே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றவருக்கு சர்வஜிஷ்ணவே அனைத்தையும் வென்றிருப்பவருக்கு நமஸ்காரம் நான் பதபதார்த்தம் தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இது அத்தனைக்கும் விளக்கங்கள்லாம் வரப்போகிறது ஆனால் இதெல்லாம் நம்ம பழக்கத்தில் சொல்லின்னு இருக்கோம் சதைக ரூபரூபாயே விஷ்ணவே சர்வ ஜிஷ்ணவே எஸ்ய இது வந்து மகாபாரதம் புஸ்தகத்துலேயே இப்படி தான் ஆரம்பிக்கிறது இந்த நூற்றி ஐம்பத்தி நாலாவது அத்தியாயமும் நோத்தரியில் அதை ஒரு ஆரம்பிக்கிறது ஆணுசாசன பருவத்தில் இதை முதல்ல பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் நமஸ்சமஸ்தூதா நாம் இருக்குது ஆனால் இது மாற்ற முக்கியம் எஸ்ய ஸ்மரண மாத்திரேன ஜன்மசம்சாரபந்தனாத் விமுச்சியத்தை நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே எஸ்யஸ்மரண மாத்திரேன எவருடைய நாமத்தை நினைத்த மாத்திரத்திலே எஸ்ய ஸ்மரணம் எஸ்யனா எவருடைய ஸ்மரணம்னா நினைத்த மாத்திரேன எவரை நினைத்த மாத்திரத்தில் நம்ம தமிழில் அர்த்தம் பண்ணிக்கணும் எவருடைய நினைத்த மாத்திரத்தில் போடப்படாது ஆ எஸ்யஸ்மரண மாத்திரேன என்னாகும்னா ஜன்மசம்சாரபந்தனாத் விமுச்சியதே இந்த ஜன்ம சம்சாரம் புனரப்பி ஜனனம் மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறது தூங்குகிறோம் எந்திரிக்கிறோம் எந்திரிக்கிறோம் தூங்குகிறோம் இதே தான் நடந்துட்டுருக்கு அதே மாதிரி சாகரோம் பழைக்கிறோம் மறுபடியும் பிறக்கிறோம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் ஆகையினால் திரும்ப திரும்ப இந்த ஜென்ம சம்சார பந்தனம் இந்த உடம்போடு கட்டி போடப்பட்டிருக்கோமே அதனால் நம்ம வேறு அதுக்கப்புறம் என்ன தேலாமல் கட்டின்னு அழறோம் அது வேறு விஷயம் கட்டின்னு அழகோமோ கட்டின்னு சிரிக்கிறோமோ வேறு விஷயம் இதனால் இந்த உடம்பை கட்டின்னு அப்புறம் இந்த உடம்பு மூலமாக எண்ணத்தை இல்லாம கட்டிக்கிறோம் இந்த உயிரானது மனசை கட்டின்னு இருக்கு மனசை விடமாட்டேங்கிறது மனசை மதிக்காமல் இருக்கிறது கற்றுக்க தெரியல அதில் அப்புறம் அதே மாதிரி உடம்பு அப்புறம் உலகத்தில் இருக்கிறத ரிலேஷன்ஷிப்பு பணம் பதவி புகழ் எல்லாத்தையும் கட்டின்று அவஸ்தப்படுறது இன்னொருத்தனை கம்பேர் பண்ணுறது அதையும் இதை கம்பேர் பண்ணி ஒன்று பொறாமப்படுறது இல்லாட்டி கர்வப்படுறது என்னத்தையோ பண்ணிகிட்டே இருக்கானே ஜென்ம சம்சார பந்தகா பந்தஹான்னா என்ன கட்டு தலை பாண்டேஜ் என்ன பந்தம்னா சம்சார பந்தாகனா சம்சாரம்னா என்ன புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் காலம்பிரை எழுந்தவுடனே பழையபடியும் நம்ம பணத்தையெல்லாம் எடுத்து பார்த்துக்கணும் விஷ்ணு சபை இதாக புதுசாக இதாக பேங்க் அக்கௌண்ட் என்ன இருக்குது அது என்ன இருக்குது இது இருக்குது அது பார்த்துன்னு இருப்போம் ஒன்று லௌகிக விஷயங்களை பார்ப்போம் இதில் முதல்ல அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன ஜீவிக்கணுமேங்கிறான் பகவான் செகண்ட் ப்ரையாரிட்டி செகண்ட் ப்ரையாரிட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை அவர் எங்கேயோ இருக்கார்ப்போம் ஆக ஜன்மசம்சாரபந்தனாத்து விமுச்சியத்தை எஸ்யமாத்திரேணை ஸ்மரித்த மாத்திரத்தில் ஜன்மசம்சாரபந்தனாத் விமுச்சியத்தை தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே நம அந்த விஷ்ணுவுக்கு சங்கராச்சார சொதி கிரிய தமேர்ச்சவதுகீத்த கிச்சி அதித்த கங்காஜவணிகா பீத்த சக்தபிய முராரி சமர்ச்சிய முராரி சமர்ச்சா முராரின்னா பகவான் முரன்ன ராட்சசனை கொன்றதுனால முராரி முராரி சமர்ச்சா கிரியத்தே தஸ்ய யமேன ந சர்ச்சா ஹேமன் வர்ற போது சர்ச்சையெல்லாம் பண்ண மாட்டான் வாங்கோ போகலாம் உங்களை தான் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணின்ட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் பை பை போய்ட்டு வரேன் போக வேண்டிதானே இல்லை இரு இரு தோசைக்கு அரைச்சி நாளைக்கு தோசையை சாப்பிட்டுட்டு போகிறேன்னா சுவாமிஜியை தான் சொல்லுவார் தயானு சுவாமி சொல்லுவார் அதாவது பகவான் வந்து இந்த பாட்டியிட்ட கேட்குறான் சரி நீ ரொம்ப நாளாக கேட்டுருக்க இப்போ கிளம்பிடலாமா என்ன நே நான் தோசைக்கு அரைச்சி வச்சுருக்கேன் நீ தோசைக்கு அரைச்சி வச்சுருந்தான் என்னென்ன நாளைக்கு தோசையெல்லாம் பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெடியாக வரேன் எஸ் எஸ்மரண மாத்திரைன்னு ஜென்ம சம்சாரபந்தனாத்து விமுச்சதே தஸ்மை விஷ்ணுவ நமஹா எந்த விஷ்ணுவை ஸ்மரிக்கிற மாத்திரத்தில் நமக்கு ஜென்மசம்சார பந்தத்திலேருந்து மோட்சம் கிடைக்குமோ அந்த விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் விமுச்சதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணுவே எங்கும் நன்கு வியாபித்திருக்கக்கூடியவர் பிரபுவ பிரபவிஷ்ணவா பிரபவிஷ்ணு அதெல்லாம் நம்ம இன்னும் ஸ்லோகங்கள்லேயே வரப்போகிறது படிப்போம் தஸ்மே விஷ்ணவே பிரபவிஷ்ணவே ஜன்மசம்சாரபந்தனாத்து விமுச்சதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே அது சொல்லி முடிக்கிறது ஒரு சம்பிரதாயம் நமோ விஷ்ணவே நம விஷ்ணவே நம பிரபவிஷ்ணவே நம சரி இனி ஆதிசங்கரருடைய பாஷ்யத்துக்குள்ள நுழையனை அவர் தியான ஸ்லோகம் சிலதெல்லாம் சொல்லியிருக்கார் அந்த ஸ்லோகத்தையெல்லாம் சொல்லிவிட்டு இனிமே நம்ம ஆக்சுவல் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிறோம் சங்கரபாஷ்யத்துலேயும் அவரும் மங்கள ஸ்லோகங்கள்லாம் சொல்லியிருக்கார் இந்த மங்கள ஸ்லோகங்கள் தான் இப்போ நம்ம சொன்னதெல்லாமே இதுவரைக்கும் சொன்னதும் மங்கள ஸ்லோகங்கள் தான் மங்களம்னால் என்னன்னா நம்ம ஒரு தொடங்கின காரியம் நல்லபடியாக நடக்கணும் நல்ல முறையாக படிக்கணும்னு ஆசைப்பட்ருக்கோம் நல்லபடியாக படித்து முடிக்கணும் அது மாத்திரமில்லை நமக்கு பிறகும் ஜனங்களுக்கெல்லாம் இது போய் சேரணும் நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லா ஜனங்களுக்கும் இந்த விஷயங்கள் போய் சேரணும் இந்த சாஸ்திர விஷயங்கள்லாம் காலங்காலமாக எல்லோருக்கும் பிரயோஜனப்படணும் அதனால தான் மகான்கள்லாம் ஒரு டெக்ஸ்ட்டை எழுதுகிற போது பகவானை பிரார்த்தனை பண்ணி கொண்டு நம்முடைய முயற்சி எப்பொழுதும் இறைவனுடைய அருளை சார்ந்தே இருக்க வேண்டும் பகவானை பிடிச்சிட்டு தான் காரியம் பண்ணணும் ஆக எந்த செயலை செய்தாலும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த சக்தியின் துணை கொண்டுதான் நாம் எந்த செயலையும் தொடங்க வேண்டும் என்பது சம்பிரதாயம் மரபு ஆதிசங்கருடைய ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஸ்லோகமெல்லாம் பிரசித்தமாக இருக்கிறதுனால நான் சொல்லிக் கொடுக்கல இனிமே நான் சங்கராச்சார சொல் சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை சொல்லிக் கொடுத்து அதுக்கு அர்த்தம் பண்றேன் அர்த்தம் சொல்கிறேன் சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாயா க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாயிசாட்சினே सच्चिदानन्दरूपाय, कृष्णाया गुरवे நமோ गुरवे நம குருவாகவே நமஸ்காரம் பண்ணுறார் ஜெகத்குரு கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் வசுதேவ சுதந்தேவம் கம்சஜானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அதில் குரவே நமகா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆதிசங்கரர் குரவே நமகான்னால் நமக்கு தெரியும் அறியாமையை போக்கி அறிவை கொடுத்து அறியாமையை போக்குபவர் நம இப்பேற்பட்ட குரு ந எல்லாம் வரிசையாக சொல்லிண்டே வரர் கிருஷ்ணா குரவே நம அக்ளிஷ்டிணே குரவே நம வேந்த வேதியாய குரவே நம புத்திசாட்சிணே குரவே நம சச்சிதானந்தரூபாய குரவே நம இப்படி படிக்கணும் ஆஹ குருவுக்கு நமஸ்காரம் எப்பேற்பட்ட குருவுக்கு கிருஷ்ணாய குரவே நம கிருஷ்ணனாக விளங்குகிற குருவுக்கு நமஸ்காரம் கிருஷ்ணமூர்த்தியாக அவதாரம் செய்த மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம் அது மாத்திரமில்லை சரி அவரை எதுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன்னா அக்ளிஷ்டகாரி அக்ளிஷ்டகாரி அக்ளிஷ்டகாரிணவு அக்ளிஷ்டகாரிணா ஆகையினால் அக்ளிஷ்டகாரிணே சதுர்த்தி விபக்தி இல்லை அக்ளிஷ்டகாரி கிளிஷ்டக்காரின்னா என்ன அர்த்தம் காரியத்தை கஷ்டப்பட்டுன்னு செய்கிறது டென்ஷனோடு செய்கிறது கிளிஷ்டக்காரி அக்ளிஷ்டகாரின்னா அனாயாசமாக பண்ணுறது காரியத்தை அதாவது காரியம் ஒரு காரியத்தை செய்கிறபோது ஆசையும் எதிர்பார்ப்போடு செஞ்சோம்னா அந்த காரியம் டென்ஷனில் தான் இருக்கும் ரொம்ப நமக்கு அதில் ஒரு ஆசை அது நிறைய வித்தியாசம் சொல்கிறாங்க அதாவது ஒர்க்கிங் ஃபார் அதர்ஸ் ஈஸ் டென்ஷனாக ஒர்க்கிங் ஃபார் தெம் செல்ஃப் ஈஸ் பேஷன் தான் இன்னும் தெரியாது பாரு பேஷன் நான் எனக்காக பண்ணுறேன் நான் ஊருக்காக பண்ணலை எல்லோரும் என்னை தப்பாக சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் காரியம் பண்ணேன்னா எனக்கு டென்ஷன் வரும் யாராவது தப்பாக சொல்லிவிடுவானோ அவன் சொல்லிவிடுவானோ இவன் சொல்லிவிடுவானோ என்ன உலகத்துலாம் இந்த விஷயம் பெரிய சர்வஜானன் எல்லாரும் இவங்களுக்குலாம் ரியா முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து நாம் காரியம் பண்ணுறது அவன் எல்லாம் நினச்சின்னாக்கா நம்ம பெரிய ஆளுன்னு ஒரு ஒருத்தரும் நம்மளே ஒருத்த ஒன்றுமே இல்லாத ஆளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸை கொடுத்து கஷ்டப்படுறது நம்ம தான் ரெஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கும் விஷயம் தெரியாதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஏதாவது நிறைய இடங்களில் தான் சிரமம் சாஸ்திரம் தெரிஞ்சவனுக்கும் தெரியாதவனுக்கும் சேர்ந்து விவகாரம் பண்ணால் எப்படி இருக்கும் நிறைய இடத்துல அதுதான் கஷ்டம் சாஸ்திரம் தெரியாதவனா சாஸ்திரம் தெரிஞ்சவனுக்கு ஆலோசனை சொல்லுவான் அப்ப என்ன பண்ணணும்னா சாஸ்திரம் நியாயமா இருந்தால் பரவாயில்லை ஆனால் சில சமயம் ப்ராப்ளம் வரும் நம்ம ஆஸ்பெக்ட் நம்ம ஆட்டிடியூடே வேற நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூட் அவங்களுக்கெல்லாம் மெட்டீரியல் ஆட்டிடியூட் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் ஆட்டிடியூடெல்லாம் மெட்டீரியலாக தான் இருக்குது மெட்டீரியலாக இருக்குது தேவையில்லாத விஷயத்தை பற்றி இருக்குது நமக்கெல்லாம் ஆட்டிடியூடே வேறு நம்ம நாளைக்கு செத்து போயிடுவோம்னு நினச்சின்னு காரியம் பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறோன்னு நினச்சின்னு அவன் காரியம் பண்ணிகிட்டுருக்கான் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக இந்த சாஸ்திரம் படிக்கிறது படிக்காமல் இருக்கிறது இதை பார்த்து விவகாரம் பண்ண வேண்டியிருக்கு சில சமயம் அப்படிலாம் இருக்குது இப்போ இங்கே என்ன சொல்கிறோன்னா அக்ளிஷ்டகாரி கிளிஷ்டகாரின்னா என்ன அர்த்தம் கஷ்டப்பட்டு செய்கிறது அக்ளிஷ்டகாரின்னே கிருஷ்ணா என்ன மக ரொம்ப அழகான ஒரு நாம இது அக்ளிஷ்டகாரி அப்படின்னா என்ன அர்த்தம் கிருஷ்ணரே சூதர் கீதேர் ஜன்ம கர்மே திவ்யம் தேம் புனர்ஜன்ம்தேதிஜுனிம்போனியம் நாம் கர்மாபந்தி நே கிரமலை ஸ்புகா இம்ஜாதி கர்மீர் ப பகவான் வந்து கர்மத்தில் பந்தப்படுறது இல்லைன்னு யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் பந்தப்படுறது இல்லைங்கிறார் ஆஹா அக்ளிஷ்டகாரினே ஆதிசங்கர் எப்படி தான் இதை சூஸ் பண்ணார் எங்கேருந்தோ எடுத்திருக்கார் இல்லை எழுதியிருக்காரலாம் எழுதியிருக்கலாம் சில சமயம் எடுப்பார் எங்கேருந்தாவது விஷ்ணு புராணத்திலிருந்தோ அங்கேருந்தோ எடுக்கவும் செய்வார் ஆக அக்ளிஷ்டகாரி இது ரொம்ப அழகான நாமா அக்ளிஷ்டகாரினே விஷ்ணு சாஸ்திராமத்திலே இது வராது அக்ளிஷ்ட காரிணே கிருஷ்ணாய நம அனாயாசமாக காரியத்தை பண்ணுறார் பகவான் அவருக்கு ஒன்று அவரே சொல்கிறார் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்சன நான் அவாப்தம் அபாப்தவியம் வர்த்த ஏவச்ச கர்மணி நிறைய சொல்லி கொடுக்குறார் தாம் பண்ணுறது மாத்திரம் இல்லை எப்படி டென்ஷன் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறார் நோ டென்ஷன் ஓன்லி அட்டென்ஷன் ரொம்ப அழகாக எப்படி அனாயாசமாக காரியம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறார் பகவான் ஆஹ அக்ளிஷ்டகாரி இதை நாம் நினைச்சாலே போகிறோம் அடிக்கடி அக்ளிஷ்ட காரினே எனமகான்னா நமக்கே அநாயாசமாக காரியம் பண்ணுற சக்தி வந்துடும் ஆஹா அக்ளிஷ்டகாரினே சச்சிதா அக்ளிஷ்டகாரினே கிருஷ்ணா என்னமஹா சரி இந்த வஸ்துவை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா வேதாந்த வேத்தியாய வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்தியகன்னார் பகவான் வேதாந்த வேத்தியாய வேதாந்தத்தினால் அறியப்படுபவர் வேத்யான்னா அறியப்படுபவர் எதுனால் அறியப்படுபவர்னால் வேதாந்தத்துக்கு புல புலப்படுபவர் நம்முடைய மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதவர் வேதாந்தத்தின் மூலம் அறியப்படுபவர் வேதாந்த சாஸ்திர பிரமாண கம்யா வேதாந்த வேத்தியா சரி அவர் எங்கே இருக்கார்னா புத்தி சாட்சினே எல்லாருடைய புத்திக்கும் சாட்சியாக இருக்கிற தத்துவம் தூய உணர்வுன்னு அர்த்தம் புத்தி சாட்சினே புத்தினா நம்ம மனசில் ஓடுற எண்ணங்கள் புத்தின்னா புத்தி இதெல்லாம் இது வந்து இது உலகம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம் நான் மனுஷன் இதெல்லாம் வந்து மைக்கு இப்படிலாம் தெரிஞ்சிருக்கோமே அதுதான் புத்தி புத்தினால் பகுத்தறிகிறோம் டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் நம்மக்கிட்ட இருக்குது பகுத்தறியற சக்தி இருக்குது தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்குது இது பலாமரம் இது வாழமரம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் உள்ள பகுத்தறியக்கூடிய புத்திக்கு எது ஆதாரமாக இருக்கிறதோ அந்த உணர்வு கான்ஷியஸ்னஸ் அதுதான் சொல்கிறார் கிளிஷ்ட அக்ளிஷ்ட புத்தி சாட்சினே புத்திக்கு சாட்சியாக இருக்கக்கூடியது சாட்சி ரூபேன புத்தேகேன்னு விவேக சூடாமணியில் ஆதிசங்கரர் சொல்கிறார் புத்திக்கு சாட்சி ரூபமாக அந்த தத்துவம் இருக்கிறது அது வேற ஒன்றும் இல்லை தான் ஆத்மாவை சச்சிதானந்த ரூபாய சத்துன்னா தூய இருப்பு சித்துன்னு தூய உணர்வு ஆனந்தம்னு சொன்னால் தூய இன்பம் அதுதான் இறைவனுடைய ஸ்வரூபம் நம்முடைய ஸ்வரூபமும் அதுதான் இதுக்கு எதிர்ச்சொல் என்னென்னா அனுர்த்த ஜடதுக்கம் சச்சிதானந்தம் எதிர் சொல் எழுதுக அப்படின்னா அனிர்த்த ஜடதுக்கம் அனிர்த்தம்னா என்ன உண்மை இல்லாதது இருப்பற்றது உணர்ச்சி இல்லாதது உணர்வற்றது துன்பமயம் ஆனது இதுதான் ரொம்ப முக்கியம் சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம என்று வேதம் சொல்லக்கூடியது இத்தனை விஷயத்தை முதல் ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டார் இதுவே ஜீவபிரம்ம ஐக்கியம் இது ஆதிசங்கரர் விஷ்ணு சகசிரநாமத்துக்கு முதல்ல சொல்கிற அற்புதமான ஸ்லோகமாக இது அமைந்திருக்கிறது சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாயா கிளிஷ்டகாரிணே நமோவேதாந்த குரவே புத்தி சாட்சினே ஆக இந்த முதல் ஸ்லோகத்துக்கு சுருக்கமாக இந்த அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம் எடுத்தவுடனே சச்சிதானந்த ரூபாயாங்கிறதே பரம மங்களம் ஏன்னா சத்துங்கிறதுலாம் ஆரம்பிக்கிறார் சத்துன்னா எப்போ இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆ இந்த ஸ்லோகத்திலேயே நிறைய சாஸ்திர சூக்மங்கள்லாம் அழகாக இருக்குது கிருஷ்ணாயா கிளிஷ்டகாரினே நமோ வேதாந்த வேத்தியாய குரவே புத்தி சாக்ஷினே எல்லாம் என்னென்னா பிரம்மத்தை தியானம் பண்ணுறார் சகுண பிரம்ம நிர்குண பிரம்மத்தை தியானம் பண்ணியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில் சகுண பிரம்மத்தையும் தியானம் பண்ணுறார் அதுக்கப்புறம் வந்து ஆத்மாவாகவே இருக்கிற நிர்குண பிரம்மத்தையும் சொல்கிறார் அதுக்கு மேலே இதெல்லாம் உபதேசிக்கிற குருவையும் சொல்கிறார் இத்தனை விஷயம் இதுக்குள்ளே இருக்குது சச்சிதானந்த ரூபாய என்ன அது வந்து நிர்குண பிரம்மன் கிருஷ்ணாயா க்ளிஷ்டகாரினேங்கிறது மாயா சகிதம் பிரம்மன் ஈஸ்வரன் வேதாந்த வேத்தியாய ரெண்டையும் குறிக்கும் சச்சிதானந்தத்தையும் குறிக்கும் ஈஸ்வரனையும் குறிக்கும் புத்தி சாட்சினே ஆத்ம சைதன்யத்தையும் குறிக்கும் ஐக்கியத்தை குறிக்கிறது குரவே குருவையும் குறிக்கிறது ஒரு ஸ்லோகத்துக்குள்ளே இத்தனையும் கொண்டு வரணும்னா எப்படி யோசிக்கணும் ஆக சா சாஸ்திரத்தோட எல்லா விஷயங்களும் இந்த ஒரு ஸ்லோகத்தில் அடங்கியிருக்கிறது சச்சிதானந்தரூபாய க்ளிஷாய க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேதியாய குரவே புத்திசாட்சிணே அடுத்தது கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் சர்வலோகிதம் ரத்தம் ஜாஸி முயணம் வியசோகி ரேதாஜாஸே சமாதி நிலையம்முனிம் அதில் இருக்கு கிருஷ்ணாவதாரமும் போற்றப்பட்டு விட்டது ஈஸ்வரனும் சொன்னார் சொல்லப்பட்டது கிருஷ்ணாவதாரமும் சொல்லப்பட்டு விட்டது ஏன்னா இந்த மகாபாரதில் கிருஷ்ணன் முக்கியமான ஒரு இருக்கார் ஆகையினால் கிருஷ்ணனையும் சொல்லப்பட்டதாக ஆகிறது அடுத்தது இப்போ படிக்கிறோம் அதில் வந்தே வந்தே வணங்குகிறோம் அதில் எல்லாம் சதுர்த்தி விபக்தி அதெல்லாம் த்வித்தீய விபக்தி யாரை நமஸ்காரம் பண்ணுறேன் வியாசம் வந்தே வியாசரை நமஸ்காரம் பண்ணுகிறேன் இல்லாட்டி கிருஷ்ணத்வை பாயனம் வந்தேன்னு சொல்லலாம் கிருஷ்ணத்வை பாயனர் ஆயப்பாயனஹா தீவில் பிறந்தவர்னு அர்த்தம் அவருக்கு கிருஷ்ணன் பேர் வச்சாங்க ஆஹா கிருஷ் கிருஷ்ண அசௌ கிருஷ்ண அசௌ தவைஸ்ச்ச தஸ்மாத் கிருஷ்ணத்வைப்பாயனஹா இவர் கிருஷ்ணன் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் அதே சமயம் தீவில் பிறந்தத்தினால துவைப்பாயன் எந்த கிருஷ்ணன் கேட்டால் நம்ம வழக்கமாக வச்சோம் மொளகூட்டல் கிருஷ்ணன்னா நம்ம பாஷை பொரிச்ச கிருஷ்ணன் நம்ம எதா வச்சுருப்போம் பேர் வச்சுருப்போம் பிசாங்கத்தி ராமநாதன்கிற மாதிரி ஏதோ ஒரு நிக்கு நேம் ஒரு அடையாளத்துக்கு வச்சுருப்பான் கடுகு கிருஷ்ணனா மிளகு கிருஷ்ணனான்னு கேட்டா அப்போ கிருஷ்ணன்னா எந்த கிருஷ்ணன்னா அந்த தீவில் பிறந்தானே அந்த கிருஷ்ணன் ஆக இல்லை கிருஷ்ண கிருஷ்ணத்வைப்பாயனா சித்வான் சுவாமி சொல்லுவார் தீவில் பிறந்த கருப்பன்பர் கருப்பாக இருக்கிறதுனால கிருஷ்ணன்னு பேர் வச்சார் ஆக கிருஷ்ணத்வை துவைப்பாயனம் வியாசம் வேதங்களை பாதுகாத்தவரை வகுத்து பாதுகாத்தவரை நமஸ்காரம் பண்ணுறேன் அவரோட வேலை என்னென்னா சர்வலோக ஹிதே ரதம் ரத்தம்னா சந்தோஷப்பட்டுருக்கிறவர் என்னதுன்னா எல்லாருக்கும் நல்லது செஞ்ச அனைவருக்கும் நன்மை செய்வதில் மகிழ்ச்சி அடைபவரை அனைவருக்கும் நன்மை செய்வதில் மகிழ்ச்சி அடைபவரை கீதையில் பார்க்குறோமே பதினோரா அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறாரே சர்வபூத ஹிதே ரதாக மத்மகிரு மரமாக மத் சங்கவர்ஜித நிர்வெர சர்வூத எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் ரஹ சர்வலோகி சர்வலோகனா என்ன எல்லா ஜனங்களுக்கும்னு அர்த்தம் லோக்கம்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நல்லது செய்கிறதுல சந்தோஷப்படுகின்றவரை வேதாப்ஜ பாஸ்கரம் ரொம்ப சொல்லுது வேதாந்தாம்புஜ சூரியோ யகா இல்லையா வேதாப்ஜம்னா என்ன வேதம்ங்கிறது ஒரு தாமரை அந்த தாமரைக்கு சூரியன் அந்த சூரியன் வெளிச்சத்தில் தான் தாமரை நன்றாக மலரும் மலரும் அது மாதிரி இந்த வியாசருடைய அனுகிரகத்தினால்தான் வேதத்தினுடைய முழுமையான தன்மையை நம்மளால் பார்க்க முடியும் வியாசருடைய அனுகிரகம் இல்லாமல் முடியாது சஞ்சயரே சொல்கிறார் இல்லையா வியாசப்பிரசாதா ஸ்ருதவான் வியாசருடைய அனுகிரகத்தினால் நான் இதை பார்த்தேன்கிற ஆக சு இல்லை நீங்கள் பார்க்கலாம் சாயங்காலம் ஆக இங்கே நம்ம பார்க்குறோம் காலம்புரை மொட்டாக இருக்குது தாமரை அப்புறம் சூரியன் வந்தவுடனே நன்றாக பிரகாசிக்க விழ வெளியிறது சாயங்காலமாக சுருங்கி விடுறது இதனு அதே மாதிரி இந்த வேதம் வந்து வியாசர் போன்ற மகான்கள் ஆதிசங்கரர் போன்ற மகான்கள் இல்லைன்னா இதனுடைய முழுமையான அழகை நம்ம ரசிக்க முடியாது மொட்டு மாதிரி தான் இருக்கும் மொட்டை ரசிக்க முடியாது மொட்டு வேறு விதம் ஆனால் அதனுடைய விரிஞ்சிருக்கிறத முழுமையாக நாம் ரசிக்கணும்னு சொன்னால் வியாசர் போன்ற மகான்கள் ஆதிசங்கரர் போன்ற மகான்கள் வந்து அதை விளக்கி சொன்னாத்தான் நமக்கு புரியும் அதனால் வியாசரும் ஆதிசங்கரரும் இன்னும் மகான்கள் எல்லாம் அப்பப்போ அதை வந்து விளக்கி சொல்கிறார்கள் அதனால தான் நம்ம இப்போ பாடம் சொல்லித் தர்ற குருவையும் என்ன சொல்கிறோம் வேதாந்தாம் புஜ சூரியோய சர்வசிருதி சிரோரத்ன விராஜித பத பதாம் வேதாந்தாம் புஜ சூரியோய தஸ்மை ஸ்ரீகுரவே நம இல்லை வேதாப்ஜ பாஸ்கரம் வேதம் என்கின்ற தாமரைக்கு சூரியனாக விளங்குகின்ற வியாசரை வணங்குகிறேன் வந்து அது மாத்திரம் இல்லை அவருடைய எண்ணங்கள் எல்லாமே ஒழுங்கு புலநடக்கம் உடையவர் சமாதி நிலையம்ங்கிறார் நிலையம்னா அவரிடத்துல குடிகொன்றுருக்குன்னு அர்த்தம் நிதராம் லீயத்தே எஸ்மின் நிலையா தம் நிலையம் எப்பொழுதும் எப்பொழுதும் யாரிடத்தில் ஒடுங்கி இருக்கோ அவர்கிட்ட தான் அது இருக்குது சமாதி நிலையாகன அர்த்தம் சம தம இத்தியாதி சாந்தோ ரா தாந்தகா ரொம்ப பொறுமையானவர் சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் கண்ட்ரோலில் இருக்குது எண்ணங்கள்லாம் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்புறம் என்னது ந அனாவசியமான வேலைகளில் தேவையில்லாத வேலைகளில் நுழைஞ்சிறது இல்லை பொறுமையாக இருக்கார் அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான் அது என்ன இப்படி நடக்கிறது இப்படியே இந்த மாதிரி பராக்கை பார்க்குறதெல்லாம் இல்லை ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கார் அப்புறம் வந்து குளிர் வெப்பம் இதெல்லாம் வாழ்க்கையில் வர்ற கஷ்டத்தை எல்லாம் சகிச்சுக்கிறார் அப்புறம் எப்பவும் கவனமாக இருக்கார் ஒருமுகப்பாட்டோடு இருக்கார் அது மாத்திரம் இல்லை தான் சொல்கிற விஷயத்தில் பரிபூர்ணமாக அதில் வந்து ஸ்ரத்தை இருக்குது இதெல்லாம் தான் சமாதி நிலையா சமாதி நிலையா நிலையம் நிலையம் முனிம் முனிம்ங்கிறதுக்கு இன்னொரு முனிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஆழம் மனநீலகா மனநஷீலகா முனிகி அதாவது பேச வேண்டிய இடத்துல பேசுவார் மௌனான் முனிகி அனாவசியமாக தேவையில்லாத இடத்துல பேசிகிட்டு இருக்க மாட்டார் வம்பெல்லாம் பேச மாட்டார் அதே சமயம் சிந்திக்கிறத ரொம்ப ஆழமாக சிந்திப்பார் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர் ஒரு விஷயத்தை எடுத்தால் அது எப்படி சிந்திக்கணுங்கிற முறை தெரிஞ்சு முறையாக சிந்திக்கிறவர் நம்ம சிந்திக்கிறதுனால நமக்கும் சமூகத்துக்கும் பயன் ஏற்படணும் என்று சிந்திப்பவர் எவரோ அவர் தான் முனிவர்னு பேர் முனிஹி ஆக சமாதி நிலையம் முனிம் வந்தே ஆக நம்ம இந்த ஒரு மணி நேரம் ஆக போகிறது இந்த ஒரு மணி நேரத்தில் நாம் இந்த ஆரம்ப ஸ்லோகம் பழக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லியிருக்கேன் இந்த எஸ் எத் விரத பக்தராத்யாவுக்கு இன்னொரு தினம் இருக்கிறேன் அப்புறம் மற்ற ஸ்லோகங்கள்லாம் இதுவரைக்கும் ஆதிசங்கருடைய பாஷ்யத்தில் இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துருக்கோம் இந்தளவில் இன்றைக்கு வகுப்பை பூர்த்தி பண்ணுறேன் விஷ்ணு சகஸ்நாமம் கிளாஸ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலம்புரை இதே நேரம் பத்துலேருந்து பதினொன்று அப்புறம் விவேக சூடாமணி புதன்கிழமை காலம்புற பத்துலேருந்து பதினொன்று சனிக்கிழமை சாயங்காலம் ஏழுலருந்து எட்டு ஜீவ யாத்திரா அது யுஎஸ்டயத்துக்காக பண்ணியிருக்கோம் இங்கே யாருக்கு முடியுமோ வாங்கு. ஹரி ஓம் ஸ்லோகம் சொல்லி பூர்த்தி பண்ணுறேன் சச்சிதானந்த ரூபாய் கிருஷ்ணாயா கிளிஷ்டகாரினே நமோ வேதாந்த வேத்தியாய குரவே புத்திசாட்சினே மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ிாஷ் ஹரி ஓ ஆதிகுநம